சீரராஜெல்வா சேர்கவி என் ஆசான் வீரராகவருக்கு புகழ் அருள்மிகு தாளதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெற்று வரும் ஸ்ரீ மயூரகவி அருளை செய்த ஸ்ரீ சூரியசதகம் தொடர்பு உன்னியாசத்தின் இன்றைய உபயதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாயர் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று ஸ்லோகம் இருபத்தி ரெண்டு பார்க்க இருக்கிறோம் சிசிரதர ஜலஸ்பர்ஷ தர்ஷா திருதேவ திராகாஷா நேத்தும் करसरह लंघ्य विष्णुतम दिनपतिर्दुर्मित्युति கவி நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா சூரியன் காலையிலே கீழ் வானத்திலே ஹொரைசன் நம்ம சொல்றோமே அங்கே உதிக்கிறான் ஆனா அவனுக்கு எதனோ அந்த இடத்துல இருக்கிறது திருப்தியா இருக்கிற மாதிரி தெரியல விட்டு விட்டு விட்டு விட்டுன்னு வேகமா அந்த இடத்த காலி பண்ணிட்டு நம்ம பூமியை நோக்கி வர்ற மாதிரி இருக்கு என்ன காரணம் அவனுக்கு என்ன அதிருப்தி அப்படின்னு கவி சமத்காரமா யோசிச்சு சில ரசமான காரணங்கள் சொல்றாரு அது என்ன காரணமா ரொம்ப அவனுடைய வெப்பம் அவனுக்கே தாங்க முடியல அதனால அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க் சாப்பிடும் போலாம் ராத்திரி போரா நிலவினுடைய பனி பெய்து பூமியிலே எங்கும் நீர் தடாகங்கள் ஜில்லந்து இருக்கின்றன குளங்கள் ஏரிகள் ஆறுகள் எல்லாம் அதனால சீக்கிரமாக பூமிக்கு வந்து தன் கிரணங்கள் மூலமாக அந்த குளிர்ச்சியான நீரை பருக வேண்டும் என்று ஆசையினால வேகமா வரான அது ஒரு காரணமா இன்னொரு காரணம் என்னன்னா தன்னுடைய வெளிச்சமானது அஷ்ட திக்குகளுக்கும் பரவி அந்த எட்டு திக்கு யானைகளுடைய துதிக்கையும் வெளிப்படைந்து செயல்படும்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணமா மூன்றாவது காரணம் என்னன்னா இந்த வானம் என்பதற்கு விஷ்ணு பதம் என்ற ஒரு பெயர் உண்டு இந்த விஷ்ணுபதம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒரு அர்த்தம் என்னன்னா பெருமாள் திருவிக்கிரம் அவதார காலத்திலே தன் பாதத்தை வைத்தான் அது விஷ்ணுபதம் இன்னொரு அர்த்தம் வானத்துக்கே விஷ்ணுபதம் உண்டு வானத்திலே மெல்ல நடமாடிக்கிட்டு இருந்தா இது விஷ்ணுபதம் அல்லவா திருமாலுடைய திருவடிகளை மிதிக்கக்கூடிய யோக்கியத்தை நமக்கு இல்லை அதனால சீக்கிரமா போயிடுவோம் அபசாரப்பட வேண்டாம் இங்கேயே நம்ம செல்ல வைக்க என்று வேகமாக ஓடி வருகிறான் என்று மூன்று வகையாக காரணங்கள் சொல்கிறார் இது மூன்றுமே கவியினுடைய கற்பனை இப்படி மூன்று காரணங்களாலே வேகமாக பூமியை நோக்கி வளரும் அந்த உதய சூரியன் உங்கள் துன்பங்களையெல்லாம் போக்கி உங்களுக்கு நன்மைகளை செய்யட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு இதுதான் அந்த ஸ்லோகத்தின் கருத்து இப்போ பதம் பிரிச்சு பார்ப்போம் முதல்ல அப்படிங்கிறார் அப்படின்னு சொன்ன பூமின்னு அர்த்தம் அப்படின்னா பூமியின் அர்த்தம் ஸ்மா என்ற சொல்லுகள் இருந்து நடுக்கம் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய சொல் சமஸ்கிருதத்தில் உற்பத்தி ஆகுறது பூமிக்கு ஒரு நடுங்கக்கூடிய குணம் இருப்பதனாலே அதுக்குமானு பேரு இப்ப அடுத்து பூமி சதாம் சுழன்று கொண்டே இருக்கிறது ஒரு இடத்துல நிக்கிறது இல்லை அதுக்குமானு பேரு சமை அதாவது மன்னிக்கும் குணம் பூமாபீர்டடிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து ஷகரம் வந்து குறைந்திருக்கிறவை இந்த மாதிரி பூமியை அது வேகமாக தொட வேண்டும் என்று வருகிறது இந்த பூமி சதா சுழன்று வருவதனாலே மிகவும் சுறுசுறுப்பாய் செயல்படக்கூடிய இந்த பூமிக்கு உஷ்ணமும் குளிர்ச்சியும் மாறி மாறி கிடைக்கின்றன இப்போ நான் வெப்பம் அடைந்து இருக்கிறேன் எனக்கு குளிர்ச்சி வேணும்னு பூமி நோக்கி விடணும் பூமி பார்க்கறதுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம பார்த்தா இந்த நிலம் கொஞ்சம் கூட நடுங்கிற மாதிரி தெரியல அப்படியே இருக்குது ஸ்டாட்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா நமக்கு தெரியாம கணத்துக்கு கிணம் இந்த பூமி சுத்திக்கிட்டே இருக்கு இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் அது சுற்றுகிறது ஆனா நமக்கு அது தெரிகிறது இல்லை பார்க்கறதுக்கு பூமி அசையா பொருள் போலே அப்பாவி போலே தெரிகிறது ஆனால் கடைசியில் மனுஷன் ஏமாந்துடுறான் மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் பூமியை பாகம் போட்டு இத்தனை பிளாட் என்னது இத்தனை ஏக்கர் என்னதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் இந்த பூமி பார்த்துக்கிட்டே இருக்குது கடைசியில் ஒரு இவன் சேர்த்த பிறகு இவனை போட்டு நீ என்னது அப்படின்றது பூமி இப்போ என்னடா சொல்லுவேன் மனிதன் நிலத்தை சொந்தமாக்கி விரும்புகிறான் நிலம் மனிதனை சொந்தமாக்கி விரும்புகிறது கடைசியில் நிலம் ஜெயிக்கிறது இது வந்து ஒரு சம்ஸ்கிருத சுலோகம் அதை ஒரு சினிமா பாட்டில் எடுத்து போடுகிறான் ஒருவன் ஒருவன் முதலாளிங்கிற பாட்டுல இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது இதப்ப நல்ல கருத்துகள் வெளிவரதை பத்தி சந்தோஷம் இந்த பூமியை கேபியகா கேபியஹான சீக்கிரமாக வெகு விரைவாக நமக்கு சூரியன் மெல்ல நகர்வது போல தெரியுது ஆனா உண்மை அதெல்லாம் ரொம்ப வேகமா நகருது நீங்க பகல்ல தூங்கி பாருங்க தெரியும் இப்பத்தான் படுத்த மாதிரி இருக்கு சாப்பிட்டு ரொம்ப வயிறு ஹெவியா இருக்கேன்னு படுத்தேன் முடிச்சு பார்த்தா நாலரை ஆச்சு யாராவது எழுப்பக்கூடாதா அப்படின்னு ஏங்க இப்ப என்ன இப்ப மேனேஜர் இந்த பக்கம்ல கை வச்சு போது யாராவது நாங்களும் தூங்கி கிடைத்தாங்க இருந்தோம் என்னங்க நினைப்பாரு அவரும் தூங்கி கிடைத்தாங்க இருந்தாரு அதை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம் அப்போ பகல் தூக்கும் போது தூங்கும் போது சூரியன் எவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்தை கிராஸ் பண்ணது நமக்கு தெரியும் சூரியன் ரொம்ப பயங்கரமான வேகத்திலே ஒரு 24 மணி நேரத்திலே ஒரு நாள் பொழுதை அவன் உற்பத்தி பண்ணி முடித்து விடுகிறான் கணக்கை அப்படின்னு சொன்னா இரவுன்னு அம்பா தண்ணீர் இரவு தண்ணீர் என்ன இரவு தண்ணீர் இரவு தண்ணீர் ஜில்லுன்னு இருக்கும் பனி பெஞ்சதுனால ஓடைகள் ஆறுகள் குளங்கள் ஏன் கடல் எல்லா இடத்துலையும் நீர் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அந்த குளிர்ச்சியை வேண்டி அவன் விரைவில் வருகிறான் அப்படிங்கிற செப்பாம்பகனா இரவு நீர் அதனால விரிச்சி சொல்ற காரணம் இரவிலே நிலவின் பனியை ஏற்றுக்கொண்டு குளிர்ச்சி அடைந்து ஜில்லன் நீர் அதுதான் இரவு நீர் அப்படின்னு சொல்றேன் தண்ணி எல்லாம் ஒரே தண்ணி தான் பகல் தண்ணி ராத்திரி தண்ணி இருக்குது ராத்திரில இருக்கிற தண்ணி குளிர்ச்சியா இருக்கும் பகல் தண்ணி வெயில் பட்டு கொஞ்சம் சூடாக கால காத்தால நீங்க அஞ்சு மணிக்கு டேங்க் தண்ணியை திறந்து விட்டு குளிச்சு பாருங்க ஜில் இருக்கும் மத்தியான பன்னெண்டரைக்கு குளிச்சிங்கன்னா ஏதோ ஹாட் வாட்டர் இருக்கும் அது தட்ப வெப்பனா தாக்கம் தர மிகவும் குளிர்ந்த பனி சிகிர தமன்னு சொன்னீங்கன்னா மிக மிக மிக குளிர்ந்த பனி அது சூப்பர் தர அப்படிங்கிறது கம்பேரட்டிவ் டிகிரி தமிழங்கிறது சூப்பர் டிகிரி சிக்க மிகவும் குளிர்ந்த பனித்தன்மை நிறைந்த பகவான் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொன்ன பகல் முழுக்க வெப்பத்தினாலே அது வாடுகிறது அதனால இரவிலே பூமி சற்று குளிர்ச்சியை அடையட்டும் என்று நிலவிலமிருந்து சில கிரணங்கள் நட்சத்திரங்களிடமிருந்து சில கிரணங்கள் பூமியை குளிர்விக்கின்றன குளிர்ந்த தண்ணீர் இந்த தண்ணீர் நான் நேத்தையே சொன்ன மாதிரி முந்தாண்டி சொன்னேன் இந்த உலகம் நான்கு பாகம் கடல் நீரால் சூழப்பட்டிருப்பதனாலே வெப்பத்தால் வெடிக்காமல் இருக்கிறது அப்போ இந்த குளிர்ச்சி தேவை அதனால தான் வந்து கிணறு தோன்றுறது ஒரு பெரிய புண்ணியம்னு சொன்னார் உங்களுக்கு இல்லை நம்ம நம்ம வீட்டுக்கு நம்ம கிணறு தோன்றுறதுக்கு புண்ணியம் இல்லை மற்றவங்களுக்கு தோண்டி கொடுக்கணும் அதான் தஞ்சாவூர் மகாராஜா ஒரு தடவை அப்படி நாட்டை சுற்றி வந்தாரான் வந்தபோது ஒரு ஏகாதேசி அன்னைக்கு ஏகாதசிங்கிற ஞாபகம் இல்லாமல் சாப்பிட்டுட்டார் ஒரு இடத்துல காலை பொழுது சாப்பிட்டுட்டு நல்லா ஏப்பம் விட்டு உட்காந்துருக்கிற போது யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்ன அன்னைக்கு மகாராஜா ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பீங்க இன்னைக்கு சாப்பிட்டுட்டீங்களே அப்படின்னு ஐயோ யோ ஏகாதசி விரதம்னு முறிஞ்சு சொல்லி பயந்து இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சேன் பாருங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் எப்படி இருந்துருக்கிறான் பரிகாரம் பண்ணணும்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற பிராமண சிரேஷ்டர்களை அவன் கேட்டான் இதுக்கு என்ன பரிகாரம் நான் தெரியாமல் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு தெரியாமல் சாப்பிட்டாலும் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் ஏகாதசிபுரம் விரதம் முறியடிக்கப்பட்டால் பாப புருஷன் கட்டாயம் பிடிப்பான் அதுக்கு பரிகாரம் என்னென்னா அவரவர் சக்திக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும் ஒரு ஏழையாக இருந்தால் ஒரு கை புல்லு பிடிங்கி பசுமாட்டுக்கு போட்டால் போதும் கொஞ்சம் பணக்காரனாக இருந்தால் ஒரு பத்து பிராமணனுக்கு சாப்பாடு போட்டால் போதும் உங்களை போல வசதி உள்ளவங்க அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் பாவம் தீராது அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த நேரம் வந்து கணக்கு நேரத்தை கணக்கு பண்ணி இத்தனை சொல்லி நீங்கள் இந்த இடத்துல நாற்பத்தெட்டு வீடுகள் கட்டி இரண்டு வீட்டுக்கு ஒரு கிணறு வீதம் இருபத்தி நாலு கிணறுகள் தோண்டி இந்த நாற்பத்தெட்டு வீடுகளிலும் வேதம் கற்ற உத்தமமான பிராமணர்களை குடியேற்றுங்க அந்தந்த வீடு அந்தந்த பிராமணர்களுக்குன்னு பட்டா போட்டு கொடுத்துருங்க அதுதான் பிராய சித்தம் சரி செய்துட்டான் போச்சு அப்படின்னு சொல்லி உடனடியாக உடம்புல இருந்த நகையெல்லாம் கட்டினா எல்லாம் காசாக்கினா அவ வந்து அந்த சொன்ன காரியத்தை மிளமள மிளமளு முடிச்சுட்டான் நாற்பத்தெட்டு உத்தமமான வேதங்கற்ற பிராமணர்களுக்கு அதை கொடுத்தா அந்த உத்தம தானத்தினாலே அந்த இடத்துக்கு இன்னைக்கு உத்தமதானபுரம் அப்படின்னு பேராச்சு இப்போ நீங்கள் பார்க்கலாம் சோழ நாடுக்குலே உத்தமதானபுரம் என்பது ரொம்ப பிரபலமானது அந்த ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கு பாபநாசம் பக்கம் பாபநாசம் பக்கத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் எதுக்கு சொல்ல வரேன் நாம் எத்தனை ஏகாதசிக்கு டெமிச்சி விட்டிருக்கோம் என்ன தானம் பண்ணியிருக்கோம் என்ன பிராய பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த ராஜா எவ்வளவு தூரம் ஏகாதசிக்கு பயந்துருந்தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உடனே துணிஞ்சு செஞ்சுட்டான் அதில் அவன் செய்த முக்கியமான தானம் என்ன அப்படின்னா சும்மா வீடு கட்டி கொடுத்தா பத்தாது ரெண்டு வீட்டுக்கு ஒரு கிணறாவது தோண்ட வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு கிணறு தோண்டினா அடியில் நிறத்துக்கடியில் நீர் நிரம்பு வற்றிவிடும் அதனால ரெண்டு வீட்டுக்கு ஒரு கிணறு தோண்டி நீங்க இப்பவும் பார்க்கலாம் சில பழைய காலத்து வீடுகளில் அந்த கிணறு ரெண்டா பிரிச்சு பாதி கிணறு அந்த வீட்டு பக்கமாக இருந்து தண்ணி அடைப்பாங்க பாதி கிணறு இந்த வீட்டு பக்கமாக இருந்தது தண்ணி அரைப்பாங்க அந்த கிணறுக்கு குறுக்கே மேல் மட்டத்துல சுகர் எடுப்பி இருப்பார்கள் அதனால அங்கே அவங்க தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க வாளி விட மாட்டாங்க இவங்க தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கப்ப அவங்க வாலி விட மாட்டாங்க விட்டாங்கன்னா அங்க ரெண்டும் கிணத்துக்குள்ள ரெண்டு வாளி சண்டை போடும் முதல்ல வாளி சண்டை போடும் அப்புறம் இறக்கிறவங்க சண்டை போடுவாங்க அந்த மாதிரி சிஸ்டம் இப்பவும் ஆழ்வாரத்திற்கு நான் பல வீடுகளில் பார்த்துருக்கிறேன் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் ஒரு கிணறு இருக்கும் நடுவில் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணினான் மக்களுக்கு நீர்தானம் பிரதானம் ஏன் அப்படின்னு சொன்னால் சாப்பாடு இல்லாமல் கூட ஒரு நாள் இருந்துருமா ஒரு மனுஷன் தண்ணி இல்லாமல் இருக்கிறது கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு தண்ணியினுடைய தேவையை ரொம்ப உணரணும்னா அவருக்கு திருப்தியாக சாப்பிட கொடுத்துருங்க தண்ணி கொடுக்காதீங்க அப்போ தண்ணியினுடைய அருமை அவனுக்கு ரொம்ப தெரியும் பட்டினியார் இருக்கிற போது இருக்கிறத விட சாப்பிட்ட பிறகு தண்ணியினுடைய தேவைப்பாடு அதிகமாக இருக்கும் அதனால் இந்த குளிர்ந்த நீரிடைய அருமையை சொல்ற சூரிய பகவானுக்கே அந்த குளிர்ந்த நீர் தேவைப்படுதான் அதுக்குதான் அவர் வேகமாக கிட்டுக்கிட்டு வர்றாராம் எங்க இருக்கு பொய்கை எங்க இருக்கு குளம் எங்க இருக்கு ஆறு அந்த குளிர்ந்த நீரை என் கிரணங்களால் உறிஞ்சி நான் என் வெப்பத்தை தீர்த்து கொள்ளுவேன் என்று அவள வரான சிஷியரை தர ஜல ஸ்பர்ஷ स्पर्ष தர்ஷாத்து ஸ்பர்ஷம்னா தொடருது இந்த ஸ்பர்சம்ங்கிற வார்த்தை தான் இப்போ பின்னால் பரிசம்னு மாறி போச்சு நாங்கள் பரிசம் போட்டோம் இந்த பொண்ணுக்கு அப்படின்னு பொண்ணுக்கு பரிசம் போடுறதுலாம் என்ன அர்த்தம்னா இந்த மாப்பிள்ள அந்த பொண்ணை ஸ்பர்சிப்பதற்கு தொடுவதற்கு ஒரு சடங்கு வேணும் யாரும் யாரையும் இஷ்டப்படி தொட்டர முடியாது அது இந்த நாட்டில் ஒரு விவசாய இருக்குது அது மேல் தான் அறிவு யாரும் யாரை பார்த்தாலும் கைப்பிடிச்சி குளிக்குவோம் அவங்க பரிசம் போடுறதும் கிடையாது பொண்ணும் கிடையாது ஆனால் இந்த நாட்டில் வந்து சும்மா தொடரும்போது கொண்டு ரொம்ப சீரியஸான மேட்டர் அதனால பரிசிப்பதற்கு ஸ்பரிசிப்பதற்கு என்று பணம் கொடுத்து மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரிடம் செய்யக்கூடிய சடங்குக்கு பரிசம் என்று பெயர் இங்கே ஸ்பர்ஷா அப்படின்னா தொடுகிறது சூரியனுடைய கிரணங்கள் தண்ணீரை தொடுகிறது ஸ்பர்ஷ தர்ஷாத்து தர்ஷா அப்படின்னு சொன்ன தாகம் அர்த்தம் இந்த தண்ணீரை தொடுவதற்கு தாகத்தோடு வருகிறதா சூரியன் அவன் நீரின்மையோடு வருகிறான் டீஹைட்ரேஷன் அங்க நீரே இல்லை அவனுடைய கிரணங்கள்ல வேகமாக வருகிறான் இது ரொம்ப அருமையான உதாரணம் இப்போ நமக்கு வந்து எப்போ தண்ணி தான் எடுக்குது உடம்புல அஞ்சு லிட்டர் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கணும் இது தவிர உங்கள் சாப்பாட்டுக்குன்னு அந்த சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு லிட்டர் தண்ணி வேணும் எக்ஸ்ட்ரா தான் இப்போ கொயவன் பானை செய்கிற போது களிமண்ணை போட்டு பிசைகிறப்ப என்ன பண்ணுறான் தண்ணி விட்டு தான் பிசைகிறான் தண்ணி விடாமல் வெறும் மண்ணை விட்டு பிசைஞ்சால் உங்களுக்கு பானை வராது அது மாதிரி நீங்கள் சாதமோ சப்பாத்தியோ சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஜீரணமாகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் குறிப்பாக சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா நாக்கு இழுக்கும் அதை விட இந்த ஐயங்கார் பேக்கரில் கேக்கு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே இழுக்கும் ஏன்னா கேக்கு சாப்பிட்ற படுத்திங்கன்னா எப்படி ராத்திரி மூணு தடவை எந்திரிச்சு எழுந்திரிச்சு தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும் கேக் ரொம்பவும் தண்ணி உறிஞ்சும் கோதுமைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு அதனால இந்த நம்முடைய உடம்புல நீர் தன்மை குறைந்து விட்டதால் நமக்கு தாகம் ஏற்படுகிறது சூரியனுடைய வெப்ப கதிர்களிலே நீரே சுத்தமாக இல்லை அதனால அதுக்கு தாகம் ஏற்படுகிறது அது மனிதனை போல ஊகிக்கிறான் இந்த கவிஞர் அதாவது ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பார்க்குறான் இந்த மயூரகவி ஒரு அறிஞன் ஒரு கவிஞன் ஒரு ஞானி ஒரு புனிதன் இவ்வளவு வம்சமும் அவங்ககிட்ட சேர்ந்திருக்கு அப்படி இந்த ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பார்த்து சொல்கிறார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அறிவாளிகள் ஒரு விஷயத்தை விவாதிப்பார்கள் முட்டாள்கள் ஒரு விஷயத்தை முடிவு கட்டுவார்கள் அப்படின்னு ஒரு மேட்டரை ஒருத்தன் கொடுத்த அறிவாளி என்ன பண்ணுவானா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு பல பகையாக சிந்திப்பான் முட்டாள என்ன பண்ணுவான் உடனடியாக முடிவு கட்டிடுவான் ஒரு தெருவில் பத்து ஜனங்கள் சேர்ந்து இந்த தெரு குப்பையெல்லாம் வாரி போட்டு தீ கொடுத்துவாங்க அதெல்லாம் அழிவிட்டணும் ஒரு முட்டாள பக்கம் வந்தான்னா தூரத்தில் இருந்து பார்க்கற போது ஏப்போ போக போகுது நம்ம அங்கே போய் பார்க்குற வரைக்கும் டைத்த வேஸ்ட் பண்ண வேணாம் உடனே ஃபயர் இன்ஜினிக்கு போன் பண்ணிடுவான் சார் இந்த மாதிரி ஃபோர்த் கிளாஸ் எயின்போ நகரில் ஒரே புகையாக போகுது சீக்கிரமாக அணைச்சிருங்க அவன் வந்து பார்த்தா ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து அங்கே காஞ்சி எல்லையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க யாருங்க போன் பண்ணா நான் தாங்கன்னு பெருமையா வந்து நினைப்பேன் கூட முட்டாள அப்படிப்பான் அறிவாளி ஒரு விஷயத்தை விவாதிப்பான் போய் பார்ப்போமே என்ன விஷயம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு முடிய அது மாதிரி ஒரு சூரியன் வேகமா நகர்றாங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இந்த மயூரகவி எத்தனை விதமாக அதுக்கு புத்தி விவாதம் பண்ணுகிறான் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கான் ஏன் விவாதிக்கிறான் இதனால என்ன அவசியம் இருக்கு இதனால நமக்கு என்ன நன்மை இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கருத்திலும் அவன் என்ன சொல்ல வருகிறான் இந்த பூமியில் ராத்திரி போரா நெலாவுனுடைய பனி பெய்து இந்த தண்ணீர் இவ்வளவு சூடா இருக்கே குளிர்ச்சியா இருக்கே இது இப்படியே இருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க காலங்காலத்தில் யாராவது குளிக்க முடியுமா குளிர்ச்சி தேவை ஒரு அளவுக்கு தேவை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தேவை அது சூடாக மாற வேண்டும் உஷ்ணம் தேவை ஒரு அளவுக்கு தேவை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவை அது குளிர்ச்சியாக மாற வேண்டும் வெப்பமும் தட்பமும் மாறி மாறி இருப்பதுதான் பூமிக்கு அழகு அதுதான் சொல்ற இரவு பனியினால் மிகவும் குளிர்ந்திருக்கிற அந்த பொய்கைகளை மனிதர்களுக்கு தேவைப்படும் அளவு சூடாக்குவதற்காக சூரியன் வருகிறான் வெயில் வரும் எப்ப வந்து இந்த குளிர் போகும் இந்த மங்கி கேப் சொற்ற கேப் எல்லாம் கலட்டி போடலாம் அப்படின்னு இந்த கேப் மாட்டின உடனேதான் மனுஷன் மங்கியிலிருந்து பிறந்திருக்கிறான்னு தெரியல இருக்கும் அதான் மங்கி கேப்னு பேர் வச்சான் அதனால இந்த மங்கி கேப்பை நீக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம சூரியனை எதிர்பார்க்கிறோம் அந்த சூரியனுடைய ஆகமாதானது நம்முடைய குளிரை நீக்குகிறதுங்கிறது ஜலஸ்பர்ஷ தற் இந்த குளிர்ச்சியை மாற்றுவதற்காக தாகத்தோடு வருகிறான் அவனுடைய தாகம் தன் வெப்பத்தை போக்குவது மட்டுமல்ல இந்த பூமி மக்களுடைய துன்பத்தை போக்குவது அதுதான் அவனுடைய முக்கியமான தாகம் ரிதேவ ரிதேவ அப்படின்னு சொன்ன வேகம் சென்ற அடைதல் அதாவது இந்த நீரினுடைய தளத்தை அந்த கதிர்கள் சென்றுடைகின்றன செய்வது போல சென்று அடைவது போல இவ அப்படின்னா போல அடுத்தது திராக் ஆஷா திராக் அப்படின்னா குயிக்லி வெகு சீக்கிரமாக ஆஷாக அப்படின்னா திசைகள்னு அர்த்தம் அதாவது எட்டு திசைகளுக்கும் சீக்கிரமாக பரவ வேண்டும் ஒரு ஒளியை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளிலிருந்து அந்த கதிர்கள் இன்னொரு இடத்துக்கு சென்று சேர்வதற்கு நேரம் எடுத்துக் அது வந்து நமக்கு நேரம் எடுத்துக்கிறது தெரிகிறது இல்லை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல் வேகத்தில் ஒரு வினாடிக்கு ஒளிகள் போதா அப்படி போயும் கூட நட்சத்திரங்களிடமிருந்து ஒளி இன்னும் பூமிக்கு வந்து சேரவில்லை அப்படி பல நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு சொல்றேன் அதனால ஒலியும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு டைம் எடுத்துக்குது ஒளியும் டைம் எடுத்துக்குது ஆனால் ஒளி குறைவான டைம் எடுத்துக்குது நீங்க மின்னல் மின்னும் போதும் இடி இடிக்கும் போதும் கவனிச்சு பாருங்க மின்னல் வெளிச்சம் முதல்ல வந்துடும் உங்க கண்ணுக்கு மின்னல் தெரியும் அதுக்கு பிறகு அஞ்சு அல்லது ஆறு வினாடி கழிச்சு தான் இடி சதம் கேட்கும் ஆனா உண்மையில ஒளியும் ஒளியும் ஒரே சமயத்தில் ஏற்படுகிறது ஒளி சீக்கிரம் வந்து சேர்ந்து விடுகிறது ஒலி தாமதமாக வருகிறது அதனால ஒரு பிரகாசமான மின்னலை பார்த்தா நீங்க முன் யோசனையா காதுக்குள்ள கையை வச்சு போத்திக்கலாம் அடுத்து இடி சதம் வர்றதுக்குள்ள வந்துடும் நிச்சயமா ஏன்னா சில இடி வந்து லேசா இடிச்சுட்டு சில இடி பயங்கரமா கட்டடமே அதர் நபல இடிக்கும் அப்படி கதிர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுகின்றதுங்கிற தத்துவத்தின்படி சீக்கிரமாக இந்த கதிர்கள் போக வேண்டுமே பூமிக்கு சீக்கிரமா டச் பண்ணும் ஆனா அஷ்ட திசைகளும் போய் ரீச் பண்ணணும் எட்டு திக்குகளும் போய் ரீச் பண்ணணும் அஷ்ட திக்குகளுக்கும் காவல் தெய்வங்கள் இருக்கின்றன அஷ்ட திக்கு பாலகர்கள் அவர்களுக்கு வாகனங்களாக அஷ்ட கஜங்கள் இருக்கின்றன யானைகள் இருக்கின்றன அந்த யானைகளுக்கு இந்த சூரிய ஒளி முகப்படாம மேலே பட்டால் என்ன பண்ணுமோ ஒரு சுறுசுறுப்பை அடையணும் இந்த யானை ஆனது தூங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க துதிக்கி எப்படியே இருக்கும் அதனுடைய முகத்தில் சூரிய ஒளி விழுந்தாதான் அதுக்கு என்ன தோணும்னா சரி நம்ம ஆற்றுக்கு போய் குளிக்கணும்னு தோணும் நல்லா சுத்தமாக நல்ல சேர்த்த மாறி போட்டு வந்துடும் அதான் அதனுடைய முத்தாய்ப்பு அது மாதிரி இப்போது இந்த திக் ஆகாச கங்கைக்கு போய் குளிக்கணும் குளிச்சுட்டு பொற்குடங்களிலே நீரெடுத்து கஜலட்சுமிக்கு நாம் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த யானைகள் புறப்பட வேண்டும் அந்த யானைகள் புறப்படணும்னா சூரியன் கதிர்கள் அங்கு போய் சேர வேண்டும் அதனால சூரியன் என்ன பண்றா திராக் ஆஷா வெகு சீக்கிரமாக திசைகளுக்கு போக வேண்டும் என்று என்ன செய்ஷா திரத கர சரக இந்த ஆஷா துவரதங்கிறது இரண்டு சொல் சேர்ந்த ஒரு கூட்டு ஆஷா திசைகள் இப்ப சொன்ன யானைன்னு அர்த்தம் துவரத அப்படிங்கிற வார்த்தை எப்படி வருது அப்படின்னு சொன்ன தான் ரெண்டு ரத அப்படின்னா அதாவது தந்தம்னு சொல்றோம் இல்லைங்களா யானைக்கு ரெண்டு தந்தம் இருக்குல்ல ரெண்டு பற்கள் தீ ரதா இரண்டு நீண்ட பற்கள் உடையது யானைக்கு துவரதன்னு ஒரு பேரு விஸ்வக்சேனருடைய ஸ்தோத்திரத்தில் துவரத பக்திராத்யாகா பாரிசத்தியாகா பரசத்தம்னு ஒரு பதம் வரும் அதாவது கஜமுக ஆழ்வார் ஒருத்தர் இருக்காரங்க அவருக்கு துரத சொல்லி சொல்கிறேன் துரதம்னா யானை ரத்தம் அதாவது நீங்கள் ஒவ்வொரு சொல்லியும் பதம் பிரித்து பார்க்குற போது அவருடைய ரூட்டு தெரிஞ்சு போகும் த்வி ஒரு வார்த்தை ரதஹா ஒரு வார்த்தை இது ரெண்டும் சேரும் போது அப்படி வருது அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் பல சொற்களை நீங்கள் வந்து அப்படி ரூட்டோடு நம்ம படிச்சு பார்க்கணும் இப்போ லாஸ்ட் ஹிஸ் டெம்பர் அப்படிங்கிறான் அவன் டெம்பர் லூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறான் என்னங்க டெம்பர் லூஸ் பண்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் கோபத்துக்கு சொல்றாங்க டெம்பருங்கிறது என்ன நிதானமாக இருக்கிறது கம்பீரம் குறையாம இருக்கிறது அது ஒழிஞ்சிடுது அவனுக்கு ஒழிஞ்சாவது கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சுட்டான் அதான் ஹி லாஸ்ட் ஹிஸ் டெம்பர் அதே மாதிரி அப்படின்னா மகாத்மா காந்தி ஃபாட் டூத் அெயில் ஃபார் திரீடம் ஆஃப் இந்தியாவின் இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக அவர் மகாத்மா பாடுபட்டார் எப்படி பாடுபட்டானா அப்படியே நேரடியாக மொழிபெயர்த்தா பல்லும் நெகமும் பாடுபட்டார்னு என்னங்க பல்லு நகம்னு நான் வெஜிடேரியன்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு புலியானது இன்னொரு பிராணியை அடிக்கும்போது தன் பற்களால் கீறி நகங்களால் கீறி காயப்படுத்தி சண்டை போடுது சண்டை போடும்போது அது முழு ஆக்ரோஷமாக இது பல்லு தானே இதை நெகம்னு பார்க்காம விலங்குத்தனமாக இது பண்ணும் அது மாதிரி ஆக்ரோஷமாக பாடுபட்டார் காந்தி ஒரு விலங்கு தன் எதிரியோடு பாடுபடுவது போல வெள்ளையனோடு பாடுபட்டாருங்கிறதுக்கு இப்போ வட இந்தியாவில் குஜராத் மாநிலத்துல விஸ்வாமித்திரர் ஒரு ஆலமரத்தடியில உட்காந்து தவம் பண்ணினார் ரொம்ப காலம் தவம் பண்ணினார் ஆயிரம் வருஷம் தவம் பண்ணினாரான் அதனால அந்த இடத்துக்கே வட்டபத்திரம்னு வேற ஆகி பத்திரம்னா இல வட்டம்னா ஆல நீங்க சிறுவில்லிபுத்தூர்ல வட்டபத்திர சாயின்னு சொல்றோம் வடபத்திரம் அந்த ஊருக்கு பேராகி நாளாக நாடாகாது என்ன ஆச்சுன்னா வடபத்திரன்னு சொல்லாமல் வடபுத்ரா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான் அப்புறம் என்ன பண்ணு படௌதான்னு சொல்ல ஆரம்பித்தான் இப்போ பரோடான்னு ஆகி பேங்க் ஆஃப் பரோடான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போது நீங்கள் பரோடாவுக்கு போனீங்கன்னா ஹிந்தியில் பேசுகிற போது தான் சொல்கிறான் நாங்கள் ஒருத்தர் பரோடாவுக்கு போயிருந்தோம் ஜெய்சிஸ் அனுப்பிச்சிருந்தாங்க எங்களை அங்கே போனால் எங்ககிட்ட வந்து வெல்கம் டு பரோடா இங்கிலீஷில் சொல்லிவிட்டு அவன் குஜராத்தாரன் ஃபோனில் சொல்கிறான் படோதா ஜானாஹே அப்படின்னா ஏன்னா படோதா படோதா ஜாரா இவ்வளோ வரலன்னு கேட்டால் அவங்க வந்து இந்தியில் படோதான் தான் சொல்கிறாங்க வடோத்ரா வடபத்ரகாங்கிற மாறி போச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடியாக இருக்கும் உங்களுடைய அறிவு விருத்தி அடையும் எதையுமே வந்து காரணம் கொண்டு நம்ம பார்க்கறது இன்னும் ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்கிறேன் அந்த மாதிரி யானை மலையிலே உற்பத்தி மாமரங்கள் அடர்ந்த சோலை ஒரு நதி வருகிறது ஆனை மலையில உற்பத்தியாகி மாமரங்கள் நூற்று நிறைந்த ஒரு சோலை வருகிறது மாமரத்துக்கு ஆமரம்பான் அதனால அந்த நதிக்கு ஆமிரவதினு பேராச்சு இந்த ஆமரவதி பின்னாலே அமராவதினு ஆயிப்பாச்சு அமராவதி நதினு சொல்கிறாங்களா ஆமரவதிங்கிறது தான் கரெக்ட் ஃபார்ம் அடுத்தாத்துல கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு என்ன பேர் வந்தது அப்படின்னா கோவன் என்று ஒரு அரசன் இருந்தால் அந்த அரசன் புதிதாக அங்கே ஒரு ஊர் நிறுவினான் புத்தூர் கோவன் நிறுவிய புத்தூர் கோவன் புத்தூர் அது கோயம்புத்தூர் என்று அது வந்து திரிபு அடுத்தாபி இந்த கன்யாவில் ஒரு இனம் இருக்குதாங்க இது வந்து சும்மா ஒரு தமாஷை இன்ஃபர்மேஷன் ருடால்ஃப் ஏரி பிரதேசத்தில் ஒரு பழங்குடி இனம் இருக்குதான் அந்த பழங்குடி இனத்துக்கு இன்றைக்கும் பேர் என்னடானா தொண்ணூற்றொம்பது ஒரு இனத்துக்கு பேர் தொண்ணூற்றொம்பது எனக்கு ஒம்பதுன்னு சொன்னால் தெரியும் நாங்கள் நம்ம ஊரில் ரொம்ப கேள்விப்பட்ருக்கோம் தொண்ணூற்றொம்பதுங்கிறீங்களா அது என்ன செய்து எக்ஸாருக்கும் போல் இருக்கேன் அப்படின்னா அதில் கடந்த இரநூறு ஆண்டுகளாக அந்த சமுதாயத்தில் தொண்ணூத்தொம்பது பேர் தான் வாழ்றாங்கண்ணா ஒரு குழந்தை பிறந்தான் ஒரு தான் ஒருத்தன்னை செத்த ஒரு குழந்தை பிறக்கும் வருஷமா அவங்க ஆச்சரியமான ஒருத்தன் செத்துருவாங்க ஆச்சரியமான விஷயம் இதை வந்து அகில உலக நேஷனல் ஜியோகிரி மேகசின்ல பார்க்கலாம் இது ஒரு இன்ட்ரஸ்டிங் இன்பர்மேஷன் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்ன நம்ம மகிஷாசுர மர்தனி அதாவது மகிஷன் என்ற அசுரன் இருந்தால் அவளை வந்து பார்வதி அம்பாள் காளியாக வந்து கொன்றாள் இல்லையா அது விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய இடம் வந்து மகிஷ மண்டலம் அது நாளடைவில் மகிஷூர் நாயி மைசூர் நாய் போச்சு மைசூர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மைசூர் பார்க்கன்றாங்க அங்கே மைசூரில் பார்க்க வைக்கல ஒன்றும் வைக்கல அது ஏன் மாதிரி பேர் வந்துச்சுன்னு தெரியல மைசூர் அப்படிங்கிறது மைசூர் பார்க்காம என்னமோ தெரியல அது வந்து மகிஷபுரி மகிஷூர் என்று இருந்தது இன்னைக்கும் பார்க்கலாம் தசரா கொண்டாட்ட நவராத்திரி அப்ப இந்தியாவுல வேற எங்கையும் கொண்டாடப்படுறத விட அங்க வந்து அதி கொண்டாடப்படும் அதுக்கு தசரா அப்படின்னு பேரு பத்தாவது நாள் தானே விஜயதசமி வருது அதனால தச பத்து இப்படி ஒரு ஆராய்ச்சியில் நீங்க இறங்குனீங்கன்னா உங்களுக்கு மொழி அறிவு ரொம்ப வேகமா வளரணும் இன்னும் பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள தொடங்குகிறீர்கள் அப்படி துரத துரதனா யானை கர கரை அப்படின்னு சொன்ன கை கை தும்பிக்கை யானை தன்னுடைய தும்பிக்கையினுடைய நுனி இருக்குத அதை விரிச்சு அதை விரிச்சு ஒரு பூவையோ ஒரு மரத்தையோ பிடிக்கும் சுருக்கி கொள்ளும் அது விரிகிறதும் சுருங்குறதும் பார்த்தா எப்படி இருக்குதுன்னா ஒரு தாமரை மலர் விரிவது போலவும் சுருங்குவது போலவும் இருக்குதான் அதனால அதை வந்து அந்த யானை அஷ்ட திகஜ யானைகளுடைய துதிக்கையினுடைய நுனியாகிய தாமரைகளை மலர்விப்பதற்காக இந்த சூரியன் வேகமாக போறான் அப்படின்னா நீங்கள் யானை துதிக்கையை பிடிச்சு பாருங்க தாமரை போல் இருக்கிற மாதிரியே நான்கு அஞ்சு இது இருக்கும் கும்பல்கள் இருக்கும் பிரிஞ்சு முட்டு மாதிரி அதை குவிச்சதுன்னா அது வந்து சேர்ந்துக்கும் அது பார்க்கறதுக்கு எலும்பில்லாத ஒரு உறுப்பு ஆனால் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு உறுப்பு அதனால அந்த யானையினுடைய நுனி துதிக்கையினுடைய தாமரைங்கிற இது வந்து உவமையா சொல்றேன் சரஹ சர சரஸ் சரஸ்னா பொய்கை சரஸ்வதி இன்னைக்கு ஏன் பேர் வந்தது சரஸ்வதி சதா பொய்கையிலே இருப்பதுனாலே அவளுக்கு சரஸ்வதி சரஸிலே வசிப்பவள் அந்த சரஸ்வதிங்கிற ஒரு அருமையான பேரை வந்து அதை ஒரு மாதிரி சிதைச்சு சுருக்கி சச்சு அப்படின்னு ஆயிக்கிறாங்க இந்த விஸ்வநாதங்கிறத விச்சு அப்படின்னு ஆயிக்கிறாங்க கிருஷ்ண சுவாமிங்கிறது கிச்சு அப்படின்னு ஆகிடுறாங்க சரி கிச்சாமி ஆகிறாங்க அது மாதிரி இங்கே சரஹ அப்படின்னா பொய்கை அதுலேருந்து வருவது தான் சரஸ் என்ற சொல் சரஸ்வதிங்கிறது அப்படிதான் வருது சரோஜா சரஸ்லருந்து உதிப்பது சரோஜா மலாய் மொழியில கழுதைக்கு என்ன மலை லாங்குவேஜில்னா கல்தே அப்படிங்கிறான் இங்கே நம்ம தமிழ் தான் அங்கே செஞ்சு கல்தேனாக அங்கே மெட்ராஸில் கைதேனா ஆகிருக்குதா அங்கே கல்தேனா ஆயிருக்குதா மலாய் மொழியில நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகளும் தமிழ் வார்த்தைகளும் கலந்து கொண்டிருக்கின்றன நம்ம திருச்சின்னு சொல்றேன் திருச்சி எப்படி வந்தது திரிசிரஸ் என்ற ஒருவன் ராவணனுடைய தம்பி அவன் அங்க சிவலிங்கத்தை பிரதிஷ்டி சிவபெருமானை வழிபட்டான் திரிசீரபுரம் என்ற பெயர் அது வந்து பின்னால திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி திருச்சி என்று ஆகியவன் திருச்சிராம்பள்ளின என்பது அதனுடைய ஒரிஜினல் திரிசிரஸ் என்ற ஒரு அசுரன் சிவனை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட கிடம் அதே மாதிரி இந்த நடிகர்களுக்கு விசிறிகள் இருக்கிறாங்களே இவர் ரஜினி விசிறி இவர் விஜய் விசிறின் அது என்னங்க விசிறின்னு சொல்கிறானே போய் வீசி விடுவாங்களா அது என்ன சரி அப்படியே வச்சுருக்கலாம் வந்து அவருக்கு வேறு தான் அவரை வீசிகிட்டு போகிறாருன்னா அதுக்கு என்ன விஷயம்னா ஃபெனாட்டிக் அப்படிங்கிற வார்த்தையினுடைய சுருக்கம் ஃபேன் முதல் மூணு எழுத்து ஃபேன் அதை ஏன் முழுக்க சொல்கிறது இல்லைன்னா ஃபெனாட்டிக்னால் அதுக்கு அர்த்தம் என்ன வெறி பிடிச்சவன்னு அர்த்தம் அதை நீங்கள் மொழிபெயர்த்து சொன்னால் இவர் ரஜினி வெறி பிடிச்சவருங்க இவர் விஜய் வரி பிடிச்சவர் இவர் சினிமா வரி பிடிச்சவர்னா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நல்லா இருக்குதா அதனால அதை சுருக்கி அந்த ஏடிஐசிங்கிறத எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஃபேன்னு சொன்னாங்க இப்போ நம்மளால ஃபேனுக்கு மொழிபெயர்த்துட்டான் ஃபேன் என்ன ஓரியன்ட்டு டீலக்ஸ் ஃபேன் தெரியுமில்ல ஃபேனாக விசிறிங்க அப்படின்ட்டான் அதனால் நம்ம மொழிபெயர்க்கிறமே அது சரியாக வருதா இல்லையா இப்போ நாவல் அப்படின்னு சொல்கிறான் இப்போ வந்து சிவசங்கரி நாவல் எழுதுகிறாருன்னு இந்த நாவல் என்ற சொல் வந்து இட்டாலியன் வேர்டில இருந்து வருது நொவெல்லா நொவல்லாங்கிற வார்த்தையில இருந்து வருது நொவல் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீண்ட கதைன்னு அர்த்தம் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த என்பதுக்கு நாவல்ங்கிறது புதுமைன்னு ஒரு அர்த்தம் உள்ளதுன்னு சொல்லி இங்கிலீஷ் டிக்ஷனில் இருக்கு நாவல்னா அவர் நாவலா ஒரு ஐடியா செஞ்சார் அப்படின்னா நாவல் டீன் ஹோட்டல் போயிருவான் உடனே புதுமைங்கிற அர்த்தம் எடுத்துக்கிட்டு தமிழ்ல நாவல் மொழி புதினம் அப்படின்னு மொழிபெயர்த்துட்டா ஆக்சுவலா சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா நீண்ட கதை அதான் மொழிபெயர்ப்பு புதினம் இந்த நாவல்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது வல்லுநர்களுடைய பிழைகள் அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை சரக புஷ்கராணி புஷ்கராணி புஷ்கரம் என்றால் தாமரை எந்த தாமரை சூரியனுடைய துதிக்கியினுடைய நுனியாகிய தாமரை அந்த தாமரைகள் போதம் என்றால் மலர்தல்ாதம்ன அறிவுடறதுக்கு சொல்றது எனக்குடியிலே வந்ததுனால அவருக்கு அப்படின்னா அறிவு அடைந்தவர் ஞானம் அடைந்தவர் விழிப்பு அடைந்தவர் அர்த்தம் போத போதையதி போதி புத்தா எல்லாம் ஒண்ணுதான் புத்தி எல்லாம் ஒரே ரூட்ல இருந்து வர்றதுதான் அது புத்த அப்படின்னு இந்த போதம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம் விடாதா சாதாரணமா போதம்னா அஜானம் நீங்கி ஞானம் வருவதற்கு சொல்லுவாங்க ஆனா இங்கே மலர்வதற்கு சொல்றேன் எப்படி கூம்பி இருந்த மூளையானது மலர்ச்சி பெற்று அறிவு வருகிறதோ அதுபோல் மலர் விரிகிறது இல்லையா அதனால இங்கே போதம் அப்படிங்கிறதுக்கு மலர்ச்சி அதாவது யானையின் துதிக்கையின் நுனியாகிய தாமரை மலர்களை மலரச் செய்வதற்கு அப்படின்னு கொஞ்சம் சுத்தி அப்படி வரும் அர்த்தம் அதாவது இதெல்லாம் நுட்பமான அறிவு உள்ளவங்க தான் கண்டுபிடிப்பாங்க கொஞ்சம் சராசரி அறிவு உள்ளவங்க இதை புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க இந்த மையூர கவியை ரொம்ப சிக்கல் பிடிச்ச ஆளாக இருக்கிற பொருள் இருக்கு எங்கள் தாமரை பூ எங்கே இருக்குது யானை துதிக்க நுனி எங்கே இருக்குது என்னமோ இது விரியது தாமரை மாதிரி இருக்குதுங்கிறாரு அது விரியுதோ சுருங்குதோ நமக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் உண்மையில் அது ஒரு இலக்கிய வர்ணனை ஒரு தடவை ஊவிய சுவாமிநாதையரை பார்க்குறதுக்கு ஒரு பணக்காரர் போனாரா பெரியவங்களை பார்க்க போகிறபோது வெறுங்கையாக போகக்கூடாது அதனால் ஒன்றும் பழம் வாங்கிட்டு போகணும் அல்லது இனிப்பு பொருளை ஏதாவது வாங்கிட்டு போகணும் உங்கள் வீட்டுக்கு யாராவது முத முதன்னு விருந்தாளி வந்தால் பாவக்காய் செஞ்சு போடாதீங்க அல்லது ஒருத்தர் எங்கள் வீட்டில் வேப்பனை ரொம்ப நாளாக தேங்கி கிடக்குதுங்க எடுத்துகிட்டு போங்க கூட இன்னொரு எம்எல்ஏ அப்படின்னு கொடுக்காதீங்க அந்த ஒருவர் கசந்து போகுன்னு சொல்லுவாங்க ஒருவர் முத முதன்னு சந்திக்கிற போது இனிப்பாவோட போகணும்னு சொல்லுவோம் ஒருவர் இங்கே வருவார் ஏய் சண்முகம் அவர் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்க போகிறபோது இந்த பொண்ணு அமைஞ்சால் தேவையன்று இருந்தால் நீங்கள் ஜாங்கிரி கொண்டு போய் கொடுங்க ஏங்க அப்படின்னா ஜாங்கிரி பின்னிக்கிட்டு இருக்குல்ல உன்னோட ஒண்ணு அது மாதிரி இது அதுவும் பின்னிக்கும் அப்படின்னு சொல்லுவார் லட்டு கொடுத்தா உருண்டு ஒடையா திரும்ப அது எது ஒரு நம்பிக்கை அது மாதிரி இங்க ஒருத்தரை பார்க்க போற போது நாம வந்து ஒரு நல்ல இனிப்பு பண்ணத்தை கொண்டு போகணும் இவர் அவசரமா கிளம்பிட்டாரு படம் வாங்க நேரம் இல்லை சோ என்ன பண்ணிட்டாரு அவர் ஐயர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மளிகை கடையில் போய் ஒரு அறக்கலை கல்கண்டு கொடுங்கன்னு வாங்கினார் கல்கண்டை வாங்கி கெட்டி கல்கண்டு இருக்குல்ல சீனா கல்கண்டு வாங்கி பொட்டலம் போட்டு சாமிநாத பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் அவர் எதிர ஒரு ஸ்டூல் இருந்துச்சு அந்த ஸ்டூலில் வச்சார் உடனே வந்து வேணா பொட்டத்தை பிரிச்சார் சாமிநாத பிரிச்சை பார்த்தார் பார்த்தா உள்ளே கல்கண்டு அவர் சொன்னாரான் கண்டு கொண்டேன் அப்படின்னார் கண்டுன்னா அதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று கல்கண்டு கல்கண்டுனுடைய செகண்ட் பேரை கொண்டேன்னா எடுத்துக்கொண்டேன் கல்கண்டை நான் எடுத்துக்கொண்டேன் இன்னொரு அர்த்தம் என்னென்ன உங்கள் குணம் என்னென்னு கண்டு கொண்டேன் நீங்கள் ரொம்ப இனிமையான மனிதர் நம்மோடு ரொம்ப விருப்பமாக பழக விரும்புகிறேன் வெறுங்கையாக வரக்கூடாதுங்கிற ஒரு ஐதீகம் தெரிஞ்சிருக்கு நல்ல மனிதர் கண்டு கொண்டேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து அறிஞர்கள் பேசக்கூடிய சிலடை மொழிகள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மூளை நுட்பம் வேணும் ஆனால் இப்படியே நீங்கள் பேசி பழகினீங்கன்னா உங்கள் அறிவு வளரும் அப்படி இல்லாமல் சும்மா வந்து இன்னா நான் என்ன குந்திக்கினிருக்கீங்க இப்படியே பேசிக்கிட்டே தான் நம்ம அறிவு உள்ள அறிவு அப்படியே சுருங்கி போய்டும் நம்ம மேல் மட்டத்துக்கு போகணும் அறிவுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கணும் அதான் அப்படி சொல்ற யானையின் துதிக்கையின் நுனிப்பகுதியாகிய தாமரை மலர்களை மரவிப்பதற்காக இந்த சூரியன் வேக வேகமா வர்றானா நம்ம போய் இந்த யானைகளை எழுப்பி விட்டா தானே அவைகள் செய்யும் இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் சொல்ற புரோலங்கிய விஷ்ணோ பதமபிணா அதிவேகா உத்தான என்ன பண்றான் வர்றான் சூரியன் கடலுக்குள்ளிருந்து வெளியே வர்ற அழக பார்க்கணும்னு சொல்லி பிரியப்பட்டு உங்கள் தூரத்து உறவினர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கீங்கள பாண்டிச்சேரியில் சன்ரைஸ் பார்க்கலாம் இல்லையா அதுக்காக நாங்கள் கிளம்பி வந்துருக்கிறோன்னு சொல்லி என்ன பண்ணிவிட்டாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு உங்கள் வீட்டை வந்து தட்டுறாங்க அவங்க எங்கேருந்து வந்துருக்கிறாங்க மதுரையில் இருந்து வந்துருக்குறாங்க ஏன்னா மதுரையில் கடலும் இல்லை சூரிய உதயத்தை அப்படி முடியாது அதுக்கு என்னங்க நாங்கள் பாண்டிச்சேரியில் கடலும் ரொம்ப சீப்பு சூரியனும் ரொம்ப சீப்பு பீச்சும் ரொம்ப சீப்பு நாளை காலையில் பார்த்துடலாம்னா இவங்க வந்து எழுப்பினது பதினோரு மணிக்கு அவங்க ரெண்டு பேரும் மாமா எப்படி அத்தை எப்படி அக்கா எப்படி சித்தப்பா எப்படின்னு பேசி பேசி ரெண்டு மணி ஆகி போயிச்சு படுக்கிறது படுத்துட்டாங்க என்ன பண்ணாங்க கிடையாதுடைய அலாரம் வச்சுட்டாங்க நாளைக்கு காலையில் நம்ம சூரிய உதயத்தை பார்க்கணுன்னா நம்ம அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கே இருந்து பிறப்படணும் வந்து பல்லு வழி கேட்கலாம் தீர்மானம் பண்ணி அஞ்சு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சுட்டு படுக்கிறாங்க படுத்த பிறகு மேற்கொண்டு ஒரு மணி நேரம் பேச்சு நடக்குது ஆமாம் அந்த வீடு கேஸ் நடந்துச்சு என்னடி ஆச்சு அது அப்படின்னா அதை ஏன் கேட்குறேன் ஜட்ஜு அந்த பக்கம் தீர்ப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஐயோ இப்படி ஆரம்பிச்சு தூங்குறதுக்கு மூன்றரை மணி ஆகி போச்சு அஞ்சு மணிக்கு அலாரம் யாருக்குமே தெரியல காதல விழல நல்லா தூங்கிட்டாங்க வேக வேகமா போனா அதுக்குள்ள சூரியன் கடலை விட்டு மேல நல்ல ஒன்றமுனா வந்துருக்கோம் இத தான் எல்லா ஊர்லயும் பாக்குறமே நாங்க கடலுக்குள்ள இருந்து வர்றத பாக்கணுங்கிறது தானே அங்க இருந்து வந்தோம் அப்படின்னு அது ஏன் சூரியன் இன்னைக்கு விட வேகமா மேல வந்துருச்சு அப்படின்னா அந்த சூரியனுடைய பயணமானது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்கிறது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் உணர முடியும் மற்ற சந்தர்ப்பத்தில் உணர முடியாது ஆனால் உண்மை அதுதான் ஒரு வினாடிக்கு எத்தனையோ மைல்கள் கிடக்கிறான் அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் நமக்கு தெரியறதில்ல இப்போ கப்பலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகுது ஆனால் இங்கேருந்து கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா கப்பல் நிற்கிற மாதிரியே தெரியும் நகர மாதிரியே இல்லைன்ட்டு ஆனால் அரை மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஸ்பாட் மாறி இருக்கும் அது மாதிரி இந்த சூரியனுடைய பயணம் அதான் சொல்கிறார் புரோலங்கிய தாண்டுகிறான் ரொம்ப வேகமாக தாண்டுகிறான் எதுக்காக அப்படின்னு விஷ்ணுஹோ பதமபி அப்படின்றார் இது விஷ்ணுவனுடைய பதம் அல்லவா விஷ்ணுபதம்னா ஆகாயம்னு ஒரு அர்த்தம் நினைக்க சொன்னேன் இன்னொரு அர்த்தம் என்னன்னா விஷ்ணு பதம் என்றால் பெருமாளுடைய திருவடி திருவிக்ரம அவதாரத்திலே அவனுடைய பாதம் இருந்த இடம் பெருமாளுடைய திருவடியை நாம் போய் மிதிக்கலாமா அப்படின்னு பயந்துக்கிட்டு வேகமாக தாண்டான் இப்போ கோவில் வாசப்படி மிதிக்காமல் உள்ளே போங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து காலில் கட்டி இருக்கு தாண்ட முடியல அதை மிதித்து தான் வர வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது மிதிப்போம் அறக்காலால் மிதித்து வேகமாக தாண்டிடுவோம் அப்படின்னு வேகமாக போவாங்க அதான் உள்ளங்கிறது அதாவது இந்த நாட்டிலே தெய்வ பக்தி ரொம்ப இருக்குது அபசாரமான காரியங்கள் செய்யக்கூடாது இப்போது ராஜாக்கள் வந்து இருந்த காலத்தில் ராஜா தேவதோ பகதோன்னு உபநிஷத்து வாக்கியம் அதாவது அரசன் இறைவனுக்கு சமம் தாய்லாந்துலாம் ரொம்ப சமீப வரைக்கும் அந்த நாட்டு ராஜா சாப்பிட்ட பிறகு தான் ஊர் மக்கள் சாப்பிடுவாங்கனா சாதாரணமாக நம்ம நாட்டில் எப்படி நடக்கும்னா பெருமாள் கோவிலில் நைவேத்தியான பிறகு தான் ராஜா சாப்பிடுவாங்க அங்கே என்னென்னா அரசன் வந்து தெய்வத்துக்கு சமம் என்று அவர் சாப்பிட்ட உடனே ஊரெல்லாம் பரையறிவிப்பாங்க நகரா மண்டபத்தில் அடிப்பான்ட்டு மீண்டும் இல்லை ராஜா சாப்பிட்டாச்சு ராஜா சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படி யாராவது ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாலே சாப்பிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பாவம் என்று பயந்து கொள்வார்கள் அப்போ தெய்வ குற்றம் வரும்போது பயந்து பயந்து செய்வது போலே சீக்கிரம் தப்பிக்க விரும்புவது போலே சூரியன் என்ன பண்ணான்னா விஷ்ணுபதம் என்று அழைக்கப்பட்ட ஆகாயத்திலே நாம் நடப்பது தவறு என்று வேக வேகமா பண்ண லங்கிய விஷ்ணோகோபதம் அபி கிருண அதிவேகா கிருண ஏவ அப்படின்னா வெறுப்பது வெறுப்பு இன்னைக்கு இந்த வார்த்தை என்னைக்கும் இருக்கு கிருணானா வெறுப்பு கிரண என்றால் எனக்கு இந்த ஆகாயம் பிடிக்கல இந்த பாதை பிடிக்கலை அப்படின்னு வெறுப்பது போல வேகமாக வருகிறான் இப்போ சாதாரணமாக நமக்கு பார்க்கில் பாரதி பூங்காவில் ஈவினிங் வாக்கிங் போகிறீங்க அப்போது ப்ளஷென்ட்டாக இருக்குது வெயிலெலாம் இல்லை காற்று நல்லா கொடுக்கணும்னு அடிக்குது சீ பிரீச் வருது அக்கம் வந்து பக்கடா நிலக்கடலை எல்லாம் விற்கிறாங்க சின்ன பிள்ளைகள் கூடி விளையாடுகிறார்கள் அப்போ எப்படி நடப்பாங்க ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிரஸ் ரயில் பிடிக்கிற மாதிரியே வேக நடப்போம் மெல்ல மெல்ல நடப்போம் அப்போ மெல்ல நடந்து கொண்டு அந்த காற்றை அனுபவித்து அந்த காட்சியை அனுபவித்து நடப்போம் ஒரு பிடிக்காத ஒரு பாதை வந்துருச்சு வெயில் சுடுது காலில் செருப்பு இல்லைன்னா வேக நடப்போம் அப்படி நடக்கிற போது அந்த பாதை மேலே நமக்கு வெறுப்புன்னு தெரியுது இல்லையா அப்போ இல்லை சூரியன் வேகமா போறது எப்படி இருக்குதான் கிரணையவை வெறுப்பது போலே இந்த போர்த்துகீசியர்கள் இலங்கையை ஆண்டு கொண்டு போது என்ன பண்ணுவாங்களா இந்துக்கள் வீட்டை தாண்டபோது வேகமாக தாண்டுவானா இந்துஸை பிடிக்காதான் இந்துஸ் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னா இந்துக்களுக்கு வாழை இலையிலே சாப்பிடும் பழக்கம் உண்டு இப்போ தான் மாறிப்போச்சுங்க நம்ம நாட்டில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் எல்லா ஹிந்துஸுமே ஏழையும் பணக்காரனும் இலையில தான் சாப்பிடுவான் அதனால் சாப்பிட்டுட்டு இலையை வெளியே போட்டிருப்பாங்க இது அதை வச்சு அவன் ஹிந்துஸ்ன்னு கண்டுபிடிச்சிருவான் இலை இல்லாத வீடு ஒன்று கிறிஸ்டீனாக இருக்கும் அல்லது முஸ்லீமாக இருக்கும் அந்த வீட்டை ரொம்ப வெறுப்போட தாண்டுவானா அதுக்கப்புறம் இந்த மிஷினரிஸ் இறங்கி வந்து என்ன பண்ணாங்களாம் எந்தெந்த வீட்டுக்கு முன்னாலும் எச்சியல் இருக்குதோ அந்தந்த வீட்டுக்குள்ளே புகுந்து மதமாற்றம் பண்ணுங்கள் நிர்பந்தம் பண்ணுங்கள்னு சொல்லி அவன் கட்டாயப்படுத்த ஆரம்பித்தான் அப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம் சே இந்த எச்சியலை நம்மளை காட்டி கொடுக்குது சொல்லி எல்லாரும் பிளேட்டுக்கு மாறினாங்களாம் ஏன்னா பிளேட்டில் சாப்பிடுறப்பா இலையை வெளியே போட்டு அந்த போர்ச்சுகீஸ் தொல்லை தாங்க முடியலன்னு பிளேட்டுக்கு ஆரம்பிச்சிக்கணும் ஆனால் பிளேட்டில் சாப்பிட்டா கூட அம்மாவாசை அன்னைக்கு திரி கொடுக்கணும் தர்ப்பணம் பண்ணணும் அன்றைக்கி இலையில் தானே சாப்பிடணும் என்னென்ன பண்ணுறது சாஸ்திரம் தடுக்கிறதுனா நீங்கள் இலையில் சாப்பிடுங்க சாப்பிட்டு அதை கூரையில் செருகி வச்சுருங்க அப்புறம் பொழுது இருட்டின உடனே எடுத்து வெளியே போட்டுடலாம் அப்படின்னு அப்போ அம்மாவாசை அன்னைக்கு சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட இலையை சுருட்டி கூரையில் சொருகி வச்சாங்க இந்த புயலுக்கு பயந்து போர்ச்சுகீஸுக்கு பயந்து இப்போ என்ன ஆச்சுன்னா போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் என்றைக்கோ முடிஞ்சு போச்சு இன்றைக்கி இலங்கை சுதந்திரம் ஆயிடுச்சு இன்னைக்கு அம்மாவாசை இன்னைக்கு சாப்பிட்ட உடனே அவனே இலையை கொண்ட கூறையை சுடி வைக்கிறான் ஏன்டா சொல்லி வைக்கிறேன் எங்கள் தாத்தா சொறிய வைச்சாருங்க எங்கள் அப்பா சொறிய வச்சாருங்க நாங்கள் சொருகி வைக்கிறோங்க அப்படின்னு அதுக்கு காரணம் இதுதான் அதாவது சில பழக்கங்கள் மூடப்பழக்க பழக்கங்கள் ஆகிவிடுகின்றன இப்போ இந்த போர்த்துகீசியர்களுக்கு இந்த ஹிந்துஸ கண்டா இத வெறுப்பு என்ன அளவுன்னு இல்லை அவன் என்ன சொல்றான் நீ நரகிறதுக்கு தான் போவ உனக்கு விமோச்சனமே கிடையாது போட்டு மிரட்டுறது பயம் முறுத்துறது கும்பிடுறது சாமி மாதிரி இருதா பெய் மாறி இருதாவும் கத்துறது அவ்வளவு வெறுப்பை கொண்டு இருந்தார்களா சரியான வார்த்தை கிரினா அப்படின்னா துவேஷம் கிரிணா அப்படி வெறுப்பது போல கிரினையே அதிவேகாத்து அதிவேகாத்துனா மிக மிக வேகமாக மிக வேகமாக சூரியன் போகிறான் தவியசி தவியசி அப்படின்ன மிக தூரத்திலே மிக தூரத்திலே அதாவது இந்த சூரிய பகவான் என்ன பண்றான் உதித்த இடத்திலிருந்து வேகமாக வேகமாக தூரம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பத்து நிமிஷத்துக்கு இருக்கா போகுது அவ்வளவு பாஸ்டா இருந்தா கூட இங்க இருந்து பார்த்தாலும் அவனுடைய வேகம் தெரிகிறது அப்படின்னு அவன் எவ்வளவு வேகமா போவான் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இப்போ ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கீழே எறும்பு போறது தெரியாது நிக்குதான் நடக்குதான்னு தெரியாது ஆனா மனுஷன் பொறுத்து தெரியும் ஏன்னா அவனுடைய உருவமும் அவனுடைய வேகமும் பெருசா இருக்குது அது மாதிரி இந்த சூரியனுடைய போக்கு தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சொல்ற தவிசி உத்தாம ஜோதமான உத்தாம அப்படின்னா அர்த்தம் உத்தாமனு மிகவும் உத்துங்கிற வார்த்தை அதிகத்தை காட்டேன் எப்பவுமே தாம அப்படின்னா அங்க அது வந்து ஈறு விகுதி ஜோதமான அப்படின்னா மிகவும் ஒளி உள்ள அதாவது இப்ப சூரியனுக்கு அடைமொழியா சொல்றேன் மிகவும் ஒளி உள்ள சூரியன் மற்ற பொருள்களை நீங்க பார்க்கணும்னா இன்னொரு வெளிச்சத்தை வச்சுதான் பார்க்க முடியும் ஆனா சூரியனை நீங்க பார்க்கணும்னா இன்னொரு வெளிச்சம் தேவையில்லை சூரியனே தன்னை சுவயம் பிரகாசமாக காட்டிக்கொள்ளும் அதான் ஜியோதமானாங்கிறான் எவ்வளோ பெரிய வெளிச்சம் லட்சக்கணக்கான மைல்கள் தூரத்தில் இருந்தாலும் அதை நமக்கு இங்கே இருந்து தெரியுதுன்னா அது எவ்வளோ பிரைட் லைட்டாக இருந்தால் தெரியும் ஜியோதமானாங்கிறேன் இந்த வெளிச்சத்தை ஏன் அடிக்கடி சொல்கிறாருன்னா இதை உபாசிக்கிறவர்களுக்கு புத்தி வெளிச்சம் ஏற்பட்டு கண்களில் வெளிச்சம் ஏற்படுகிறது புத்தியில் வெளிச்சம் ஏற்பட்டால் கண்களில் வெளிச்சம் ஏற்படும் அவன் வாழ்க்கையில் வெளிச்சம் அடைகிறான் இல்லைனா சோம்பி போய் சொங்கி மாதிரி இருப்பான் ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவானா இல்லையா அப்படிங்கிறத அவன் கண் வெளிச்சத்தை பார்த்து தானே சொல்கிறார்கள் பெரியவர்கள் அதுதான் ஒளி சிறர் ஒளி உள்ளவன் ஒளி மிகுந்த கிரகம் வங்காளத்தில் ஒரு விதிங்க இப்பவும் கடைப்பிடிக்கிறாங்க விரவுகள் மீன் சாப்பிடக்கூடாது என்னன்னா அங்கே எல்லாரும் மீன் சாப்பிடுவாங்க இங்கே பிராமணர்கள் சாப்பிட மாட்டாங்க பிராமணர்கள் சாப்பிடுவாங்க ஆனால் விரவிகள் மீன் சாப்பிடக்கூடாது அவர்களும் ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் சாப்பிடணுமா ஏன்னா அப்படின்னா அந்த மனக்கட்டுப்பாடானது அவர்களுக்கு அப்போ தான் வரும் மீன் சாப்பிட்டா உடம்புல மஸ்ட் அதிகமாகும் உணர்ச்சிகளை தூண்டிவிடும் அப்புறம் உங்களுக்கு நீங்க வந்து ரீமேரேஜ் பையன் இல்லாட்டு தவறான ஒழுக்கம் பையங்க ஒழுக்கி விழுந்த விழுங்குற இது வருதுன்னு சொல்லி அப்படி கொண்டு வந்தான் அப்படி ஒவ்வொருத்தரும் அவரவரை இஷ்டப்படி விரதம் கடைப்பிடிக்கிறதிலும் மன அடக்கத்திலும் இன்றும் இருக்கிறார்கள் அதனால விவேகானந்தர் சொன்னார் இந்த மாதிரி இந்தியாவினுடைய வெற்றியை மன அடக்கத்தில் தான் இருக்கிறது இந்திய சமுதாயம் மாதிரி ஒரு மன அடக்கமான சமுதாயத்தை உலகத்தில் நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது வாட் இஸ் த ஒன்லி பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வின் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ்ன்னு கேட்டால் ஜப்பான் போங்க அமெரிக்கா போங்க பிரான்ஸ் போங்க மற்ற நாடுகளில் அதிகமான மன அடக்கத்துக்கான வாய்ப்பு இல்லை இங்கே அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தாத்தா ஒரு பாட்டி இருந்துகிட்டு என்ன மணி ஆராய்ச்சி இன்னும் படுத்து தூங்குது மூதையு மாதிரி எழுப்பி விடு எழுப்பி சொல்லி எழுப்பி விட்டுருவாங்க அங்கே அமெரிக்காவில் வந்து யாரோ எழுப்பப்போனா மைண்ட் ஒரு பிசினஸ் நான் எப்பவும் படுப்பேன் எப்பவும் தூங்குவேன் அப்படின்னா அடுத்த இங்க வந்து எல்லாத்துக்கும் தடை இந்த நாகாரம் தான் நம்ம சாப்பிடணும் நாகாரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரியமாக நாம் கொண்டு வருகிறோம் அதன் விளைவாக இந்தியர்கள் உலகின் மற்ற எந்த நாட்டினரை விட ஞான நாட்டம் அதிகம் உள்ளவர்களாக ஞான வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது தகுத்தூ தூனா எரித்து நீக்கட்டும்னு அர்த்தம் தக அப்படின்னு சொன்னா எரிக்கிறதுன்னு அர்த்தம் இங்க வந்து எரித்து நீக்கட்டும் இப்போ கூட நம்ம வந்து அந்த தங்கம் ஆனது தக தக்கத்தகத்தாகனு ஜொலிக்குதுன்னு சொல்கிறான் அந்த தகங்கிறது என்ன வார்த்தை அப்படின்னா தஹ தகை என்றால் அக்னி நெருப்பு தங்கம் வந்து ஃபயர் எரியிற மாதிரி காட்சி அளிக்கும் வெளிச்சத்தில் காட்டுறப்போது அதனால் வந்து நம்ம ஆக்சுவலாக சொல்கிறோம் தக தகன்னு சொல்லணும் அப்படின்னா தக்கத்தக்கத்தகை எந்த ஜொலித்தான் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சில வார்த்தைகளில் நீங்கள் ரூட்டுக்கு போனீங்கன்னா நம்ம இன்று சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த அவன் பெரிய பயங்கர ஓசி தெரியுமா அப்படிமா சில பேர் பஸ்ஸில் ஏறும்போதே ஏறணும்னு அப்படி பார்ப்பாங்க மூணாவது சீட் அடி ரமேஷ் எனக்கு டிக்கெட் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவோம் வந்துட்டானா பாவி பாய ஓசி மண்ணண்டாவேன் அப்படியே அதாவது பிறர்கிட்ட இலவசமாக ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஓசிங்கிறோம் இந்த ஓசிங்கிறது எங்கிருந்து வந்தது இது என்ன மொழி இது பிரெஞ்சா உருதுவா இங்கிலீஷா தமிழானு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் கிடைச்சது எனக்கு விட கிடைச்சிது என்னடானா ஈஸ்ட் இண்டியா கம்பெனி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த போது அந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனி என்ன பண்ணுமா தன்னுடைய தபால்களை பிரிட்டிஷ் அரசுக்கு அனுப்புகிற போது ஸ்டாம்ப் ஓட்டாது ஏன்னா இப்போ நம்ம ஆன் ஐஜிஎஸ் ஒல்லின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ்ங்கிறோம் இல்லையா அது மாதிரி இது வந்து நாங்கள்லாம் ஸ்டாம்ப் ஓட்ட வேண்டியது இல்லை ஈஸ்ட் இண்டியா கம்பெனி வேற பிரிட்டிஷ் அரசு வேறையா அதனால நாங்கள் ஸ்டாம்ப் ஓட்ட மாட்டோங்கிறதுக்காக ஆன் கம்பெனி சர்வீஸ் அப்படின்னு எழுதுவாங்க ஆன் கம்பெனி சர்வீஸ்னா ஈஸ்ட் இண்டியா கம்பெனியுடைய தபால் இது நீங்கள் ஸ்டாம்ப் எதிர்பார்க்காதீங்கன்னு எழுதிடுவோம் உடனே அதை போஸ்ட்மேன் பார்த்து டக்கு அண்ட் ஷாப் குத்திட்டு இதை வந்து பின்னால் இப்ப என்ன ஆச்சுன்னா காசு இல்லாதது போற ஓசின்னு ஆயிடுப்பேன் அப்போ ஓசிங்கிறது என்னடா அது இட்ஸ் இங்கிலீஷ் டேர்ம் அப்படிங்கிறது ஓசி என்ற மாறி இப்போ இந்த என்றால் மிக பிரகாசமாக எரித்து பொசைக்கி நாசமாகும் தீயினுள் தூசாகும் என்ற ஆண்டாள் சொன்ன மாதிரி அது அப்படி தூசாகிடும் தகத்துவ எரிக்கிட்டம் தினபதேகே தினபதேகனா தினபதிங்கிற வார்த்தைக்கு சூரியன் அர்த்தம் நான் அன்னைக்கே சொன்னேன் அது வந்து எதுல போய் சேரணும்னா அந்த அடுத்த துர்நிமித்தம் விட்டுடுங்க அதுக்கப்புறம் துதிஹின்னு வருது பாருங்க தினபதேகே துதிஹின்னு சேரணும் துதினா ஒளி தினபதேகேனா சூரியனுடைய அர்த்தம் தினபதிங்கிறது ஆறாம் வேற்றுமையுறு தினபதே தினபதே துதிஹி அதாவது அந்த சூரியனுடைய ஒளியானது என்ன பண்ணணும் தகத்து எரித்து பொசுக்கி நாசமாக்கட்டும் வக அப்படின்னா உங்களுக்கு எதை அப்படின்னா துர்நிமித்தம் துர்நிமித்தம்னா துன்பத்துக்கு காரணமானவை துர்நிமித்தம் என்றால் நிமித்தமாத்திரம் பவ சவியசாட்சியன் அப்படிங்கிறான் கிருஷ்ண பகவத் நீ காரணமாக நீ இல்லாவிட்டால் கூட இந்த மகாபாரத யுத்தத்தை நான் நடத்தியே தீருவேன் இந்த கௌரவர்களை அழித்தே தீருவேன் எப்படியோ அழிய போகிற இந்த கௌரவர்களை நீ அழித்தாய் என்ற பெயரை பெற்றுக்கொள்ளடா நான் சொல்கிறபடி கேளு அப்படிங்கிறேன் இங்கே துர்நிமித்தம் என்றால் துன்பம் வருவதற்கு நிமித்தமாய் இருக்கக்கூடிய பாவங்கள் கர்மா ஒரு பாவத்தை போக்குறதை விட அந்த பாவத்துக்கு பாவமான காரணமான கர்மாவை போகணும் துன்பத்துக்கு காரணமான கர்மாவும் போகணும் ஒருத்தனுக்கு ஒரு பிரெட்டு வாங்கி தர்றதை விட பிரெட்டு செய்கிறத சொல்லு அப்படின்னா இங்கிலீஷ்காரன் சொல்லுவான் ஒருத்தனுக்கு மீன் வாங்கி கொடுக்கறத விட மீன் பிடிக்கிறத கத்துக் கொடு அவன் பொழைச்சிக்குவான் அப்படின்னு அதனால நீங்க அதுக்கு காரணமானது என்ன என்று பார்த்து துன்பத்துக்கு காரணமான அந்த பாவகர்மாவை அது போக்கட்டும் அப்படின்னு அப்போ பாவகர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா உலகத்துல முக்கியமான ஒரு கஷ்டம் மனிதர்களுக்கு எதிரான பண கஷ்டம் பணம் இருந்துட்டா மனிதனுடைய துன்பத்துல அறுபது சதவிகிதம் துன்பங்கள் நீங்கி விடுகின்றன எல்லாம் நீங்காது பணத்தினால எல்லாம் சாதிக்க முடியாது ஒரு நாற்பது சதவிகிதம் பணத்துக்கு கட்டுப்படாதவை அறுபது சதவீதமாவது பணம் இருந்தால் சாதிக்கலாம் ஆனாலும் பொருள் இல்லாருக்கு இன்று உலகு உங்களுக்கு துன்பம் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன ஒரு இடத்துல மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தில் ஒன்று வருது கலகத்துக்கு காரணமான செல்வமின்மை அப்படின்னு ஒரு வீட்டில் அதிகமாக சண்டை வருதுன்னா காசு இல்லைன்னா அங்கே சண்டை வரும் அதனால் அது முதல்ல உங்களுக்கு வரக்கூடாது ஜான்னு வரும்போது எல்லாரும் ஒரே ஜாதி கருமித்தனமோ பேராசையோ சம்பாதிக்கிறதோ உழைக்கிறதோ பாடுபடுறதோ பணக்காரன புகழ்றதோ பணம் இல்லாததோ இது எல்லா நாட்டிலையும் இருக்குது அதனால முதல்ல செல்வமின்மை வரக்கூடாது துர்நிமித்தம் அடுத்து உடல் ஆரோக்கியம் அடுத்து பந்துக்கள் நல்ல நண்பர்கள் நல்ல அறிவு நல்ல தொழில் இப்படி சொல்லிட்டே போறாங்க ஒரு எட்டு பத்து இந்த முக்கியமாக இது வந்துருச்சு உங்களுக்கு நிம்மதி வந்துடும் அப்படின்ட்டு சிசிரதர ஜல ஸ்பர்ஷ தர்ஷா திரதேவ திரா தாஷா நேத்தும் நேத்துங்கிற வார்த்தைக்கு நான் சொல்ல விட்டுட்டேன் நேத்தும்னா அது டுபிரிங்க பவுட்னு அர்த்தம் அதாவது யானைகளுடைய துதுக்கியினுடைய முன்பகுதியாகிய தாமரைகளை மலரை செய்வதற்கு நேத்தும் அப்படின்னா டு பிரிங் அபவுட் செய்வதற்கு அது உண்டு பண்ணுவதற்கு அப்படின்னு அர்த்தம் ஆஷா திரத கர சரக புஷ்கராணிவோதம் இவர் இந்த தாமரைய எப்படியாவது இழுத்துருவார் ஒவ்வொரு சுலோகத்திலையும் ஏண்டா அப்படின்னா சூரியன் தாமரை இது ரெண்டு சூரியன் பரமாத்மா தாமரை ஜீவாத்மா ஏன்னா தாமரை என்பது மனிதனுடைய உள்ளம் ஹிரதயத்தை குறிப்பது அது மலர செய்ய வேண்டும் அந்த ஞானம் வர வேண்டும் அஜ்யானமாகி அந்த குமிழ்ந்து இருக்கிற கட்டு அவ்வளோ வேண்டும் அதாவது இருதய முடிச்சுக்கள் அவ்வளோ வேண்டும் உபனிஷதங்களில் ஹிருதயத்தில் பல முடிச்சுக்கள் உள்ளன அதை அவிழ்க்க வேணும்னு வந்திருக்கு அது என்ன முடிச்சு முடிச்சுன்னு சொல்றாங்களே ஏன் அப்படி அப்படின்னா தாமரை மலர்றதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அதனுடைய இதழ்கள்லாம் அப்படி வந்து ஒன்றாக குவிந்து முடிக்கப்பட்டிருக்கும் டைட் டுகெதர் அந்த முடிச்சு அவிழ்ந்தால் அது மலரும் அது மலர்ந்தால் இந்த உலகில் பற்ற நீங்க நமக்கு ஞானம் வரும் அந்த முடிச்சு அவிழ்றது எப்படி அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில நம்மளை போட்டு பரட்டி எடுக்கிறான்ல ஒவ்வொரு முடிச்சா அவிழ்ந்துடும் நாம பல பேரு கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கடவுளுக்கு வேற வேலை இல்லையா சும்மா என்னத்துக்கு மனுஷனை போட்டு இந்த உலகத்துல பிறக்க வச்சு படைச்சு யாரு கேட்டா இதெல்லாம் உனக்கு நான் நல்லதும் கொடுக்குறேன் கெட்டதும் கொடுக்குறேன் ஐயா சாமி எனக்கு நல்லதும் வேணாம் கெட்டதும் வேணாம் என்ன படைக்காதே நீ அப்படின்னு அவன் கேட்கறானா அவன் படைக்கிறான் ஏன் படைக்கிறான் இந்த ஜென்மங்களே மனிதன் உழந்து துன்பப்படும் போது அவிழ்கின்றன என்ன பண்றாரு ஒவ்வொரு சுலோகத்திலே இல்லாட்டியும் இரண்டு இரண்டு ஸ்லோகத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சூரியன் தாமரை சூரியன் தாமரை சூரியன் தாமரை இதை சொல்லிக்கிட்டே வருவார் சூரியன் என்பவன் சூரிய தாமரை என்பவன் ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவை உயிரிப்பதற்காக மலர்விப்பதற்காக உஜ்ஜீவிப்பதற்காக அந்த சூரிய ஒவ்வொரு நாளும் உதிக்கிறான் இதுதான் தாற்பயம் அப்படின்னு இந்த சனாதன தர்மத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மிஸ்டிக் ரெஃபரன்ஸ் உள்ள ஒரு கிரகம் சூரியன் அதிகமான மிஸ்டிக் ரெஃபரன்ஸ் உள்ள ஒரு மலர் தாமரை இது ரெண்டு ரொம்ப முக்கியம் இது இல்லாத நீங்கள் கோயிலே எங்கேயும் பார்க்க முடியாது இந்தியாவில் தாமரையினுடைய தாத்பரியமே அதுதான் அரவிந்தாசிரமத்தில் போய் பாருங்கள் கதவை வந்து முதல்ல திறக்கிறது தாமரை தான் வரைஞ்சிருப்போம் எல்லா கோவில்களையும் போய் பாருங்கள் மேலே வந்து பாருங்கள் எல்லாம் தாமரை தான் இருக்கும் தாமரை இல்லாத கோவில்களையும் பார்க்க முடியாது தாமரையின் தத்துவம் அது அதாவது வந்து புஷ்கராணி போதம் அருமையாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார் பாருங்கள் தாமரையை மலர்விப்பதுங்கிறதுக்கு போதம்ங்கிற வார்த்தையை சொல்கிறார் போதம்னா புத்தி வருதல்னு அர்த்தம் ஞானம் வருதல்னு அர்த்தம் அப்போ அதுக்கு வந்து அப்படி மறைமுகமாக அதை உணர்த்துகிறார் அதாவது சிம்பாலிக்கலி அலிகாரிக்கல் டீச்சிங் போதம் போதம் வர வேண்டும் என்பதற்காக அடுத்து பிராத்தங்கிறார் பிரார்த்தளை சிற்றஞ்சிறுகாலே என்று ஆண்டாள் சொன்னது சூரியன் வந்து காலையில் மட்டும் தான் தாண்டுறானா மத்தியானம் தாண்டலியா மாலையில தாண்டலியா ஏன் காலை பொழுதுல மட்டும் வேகமாக தாண்டுகிறான்னு மாதிரி எழுதியிருக்கிறார் சூரியன் ஒரே வேகத்துல தான் போகிறார் உங்களுக்கு பகல் எவ்வளவு நேரம் இருக்குதோ அதே அளவு தான் வந்து இரவு நேரம் இருக்கும் துலா மாசத்துல பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கலாம் மற்ற நாடுகளில் ஒரு கால் மணி அரை மணி வித்தியாசப்படுமே தவிர ஒரேடியா வித்தியாசப்படாது அப்போ சமவேகமாக போகும்போது ஏன் பிரார்த்தக பொருள் என்று சொல்றார் இந்த அதிகாலை பொழுது ஆன்மீக உணர்வுக்கு ஏற்றது தெய்வ வழிபாடுக்கு ஏற்றது நீங்கள் என்ன ஸ்தோத்திரம் சொல்றதா இருந்தாலும் சரி சில பேர் கேட்குறாங்க இந்த மந்திரத்தை எப்பங்க சொல்லலாம் அப்படின்னு கூடுமானவரை காலையில் சொல்லுங்க ஒருத்தர் வந்து கேட்டார் ஆதித்யஹ்தயத்தை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பெட்டில் உட்காந்துட்டு சொன்னா என்னங்க அவர் உட்கார வச்சு விளக்க வேண்டியது ஆதித்யன் என்றால் சூரியனுங்க சூரியனுக்கு நம்ம வணக்கம் தெரிவிக்கிறோம் ஒரு தெய்வத்தை வழிபடணும்னா அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலிருந்து வழிபடணும் அந்த தெய்வமே இல்லாத இடத்துல போய் வழிபடலாமா இருட்டில் சூரியன் எங்கே இருக்கிறான் அதனால் பகல் பொழுதில்லை குறைஞ்சபட்சம் சாயந்தரம் ஆறு மணிக்கு முன்னாலேயாவது சொல்லுங்க அதனால இரவு நேரத்திலே படுக்கையில உட்காந்து சொல்றதுங்கிறது ஏற்றதல்ல அப்படிங்கறத விளைவிச்சு பொதுவாகவே சகல மந்திர ஜபங்களும் சகல தேவத்த ஆராதனைகளும் அதிகாலை பொழுது அதிக பலன் தருகின்றன ஒரு காரணம் நமக்கு மூளை சாத்விகமா இருக்கு இன்னொரு காரணம் தெய்வங்களுக்கு காலை பொழுது இஷ்டமான பொழுது இரவு பொழுது மாலை பொழுது ராட்சசர்களுக்கு உரியது அது வந்து தடுக்கப்பட்ட வேலை அதான் சொல்றாரு பிராத்தக புரோல் லங்கிய பதமபி கிரணையேவ அதிவேக தவியசி உத்தானோதமான தகது தினபதியர் துர்நிமித்தம் துத்திர்வாக இவ்வளவு போல்டா வாழ்த்துக்களை நூறு ஸ்லோகங்களா பாடின கவிஞர் வேற யாரும் இல்லை ஒவ்வொன்னு என்ன சொல்றார் தகது உங்களுக்கு எரியட்டும் அந்த பாவங்கள்லாம் எரிஞ்சு போகட்டும் உங்களுக்கு வாழ்க்கையை வரட்டும் அப்படிங்கிற இது யார் சொல்ல முடியும் அப்படின்னா இப்படி சொன்னா நிச்சயமா நடக்குங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவன் சொல்ல முடியும் இவருக்கு சூரிய பகவானுடைய அருள் அப்படி இருக்கு சூரிய வருஷசா மணி இவருக்கு மாதிரி இருக்கு அதனால மயூரகவியனுடைய வாழ்த்தை சொல்லி நீங்கள் மயூரகவியை வேண்டிக் கொண்டு இந்த சூரிய நாராயணனுக்கு அர்ப்பணிக்கிற போது நிச்சயம் அவன் அருள் செய்கிறான் என்று கூறி எடமளிக்க கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெயஸ்ரீமாராயன்